சீரராஜெல்வம் போல் சேர்கவை எனசான் வீரராக அவருக்குப் போக அவருள் மிக காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகபியாரோட சேர்ந்த ஸ்ரீ சூரிய சக சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் உபேதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அமேலவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் மூர்த்னி அத்ரே தாத்து ராகு கிசலயோ வித்ருமக சமுத்ரே दिंग अंगेशु दिमाथुंगोत्तम सिंदूर सिूर रेणु सीं हेमन सुरशिखरी भुवो जायते यकाशक शोणिनासौ कलांशोर उशसी दिशतु वह शर्म शोभकदेश காலையிலே ஒரே சூரிய ஒளியானது பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான நிறங்களை ஏற்படுத்துகிறது ஆனால் எல்லாமே ஒரு ரெட் இன்ஜினா ரெட் ஃபேமிலி செந்நிறத்தினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக தோணுது அப்படி செம்மையின் பல நிறங்களை காலையில் அள்ளி வழங்கும் அந்த உத சூரியன் உங்களுக்கு வாழ்வில் எல்லா சுகங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் சிவப்பு சுகத்துக்கும் என்ன சம்பந்தம் நம்மளாம் டிராபிக்ல சகப்போம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் சேப்பு ரயில் நின்று போயிடும் குடும்ப கட்டுப்பாடுல ஸ்டாப் ஒன்று வேணாங்கிறதுக்கு சேப்பு இவர் செம்மையை செழிப்புக்கு பயன்படுத்துகிறார் அது எப்படி அது என்ன காரணம் அப்படின்னா அருணோதயமானது செம்மை நிறம் உள்ளது சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாலே அருணோதயம் ஆகிறது அதாவது சூரியனுடைய ரதத்தின் தேரோட்டியாகிய அருணன் அவனுடைய உதயம் செம்மை நிறத்தால் கவனிக்கப்படுகிறது அருணனுடைய வருகையை எப்போதுமே வாழ்வின் செழிப்புக்கு சொல்லுவார்கள் எனக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் அருணோதயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இரவு முழுக்க இருள் இருள் நீங்கி ஒளி ஏற்படுகிறது ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னோடியாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வதற்கு அருணோதயத்தை தான் சொல்லுவார் அருணோதயம் செம்மையாகத்தான் இருக்கும் அந்த சிவந்த நிறமானது பின்னாலே வரக்கூடிய சூரியனுடைய வெண்மையான ஒளிக்கு முன்னோடியாக இருக்கிறது அந்த வெண்மையான ஒளி உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கப் போகிறது என்பதற்கு உறுதிமொழியாக முன்னோடியாக வருவது இந்த செம்மையான நிறம் அதனால செழிப்புக்கு இங்கே செம்மையை அடையாளமாக வைத்துக் கொண்டார் மூர்த்னி அத்ரேகே அதிரி வெங்கடாதிரி கமலாத்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா மலைங்க மலையினுடைய மூர்தினா தலை உச்சியிலே எப்படி விழுது தாத்துராக அப்படிங்கிறாரு தாத்துராகம் என்றால் மலையில பல தாத்துக்கள் கனிமங்கள் இருக்கும் தங்கம் வெள்ளி தாமரம் செம்பு முதலிய கனிமங்கள் இருக்கும் அவை வெளிப்படும் போது காட்சி அடைக்கும் அதனால மலை மேலே மலையின் உச்சியிலே இந்த சூரிய ஒளி படுகிற போது அது எப்படி இருக்குதான் தாத்துகள் போலே மலையிலிருந்து வெளிப்படக்கூடிய தாத்துக்கள் போலே முதல்ல தோன்றுகிறது இப்போ சூரியனுடைய முதல் ஒளி வீழ்ச்சி மலையில தான் படும் நீங்க கவனிச்சு பாருங்க அதனாலதான் சூரிய உதயத்தை படமா வரைகிறவங்க ரெண்டு மலைக்கு நடுவில் சூரியனை உதிக்கிற மாதிரி வரைவாங்க ஏன்னா உதயகிரி என்ற இடத்திலிருந்து சூரியன் வெளிப்படுகிறான் முதல் ஒளி மலைக்குதான் பூலோகத்தை குலப்பர்வதாங்கொண்டிருக்கின்றன அந்த ஏழு மலைகளும் விண்டு போனால் சிதைந்து போனால் இல்லாது இருக்குமானால் இந்த பூகோளம் என்ற உருண்டையானது என்றோ தூள் தூளாய் சிதறி போயிருக்கும் அந்த ஏழு மலைகளும் பூமிக்குள்ளே சங்கமமாகுது அதத்தான் இப்ப இந்த காலத்துல வந்து என்னமோ தட்டு தட்டா இருக்குது ஒரு தட்டு இன்னொரு தட்டோட போய் மோதிர போது சுனாமி வருதுன்னு சொல்றாங்கல்ல அது என்னன்னா ஏழு மலையினுடைய வேற்பகுதி உள்ளிருக்கு அந்த ஏழு மலைகளும் சேரக்கூடிய இடத்துல ஒரே அக்னி குளம்பாக இருக்கிறது அதையெல்லாம் இப்ப விஞ்ஞானிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க அப்போ முதல் ஒளி மலை பிரதேசத்திலே விடுகிறது அது ரொம்ப மங்களமாக கருதப்படுகிறது மலையின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞானம்தான் நினைவுக்கு வரும் ரிஷிகள் தவம் செய்வதற்கு மலைகளைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் மலைப்பிரதேசங்கள்ல நிறைய கோவில்கள் மலைப்பிரதேசங்கள்ல நிறைய தெய்வங்களை பார்க்கிறோம் அப்போ மலைக்கு முதல் ஒளி அப்படிங்கிறார் இந்த ஆற்றுல அழகர் இறங்குற உற்சவம்னு மதுரையில சித்திரமாசம் நடக்கும் அப்போ ஆத்துல அழகர் இறங்கிறதுக்கு முன்னால அழகர் பல்லக்கு வர்றதுக்கு முன்னால ஆண்டாறு பல்லுக்கு வரும் அதாவது திருக்கோஷி நம்பிகளுடைய பிரதான சிஷ்யர்கள் ஐந்து பேரில் திருமாலையாண்ட ஒருத்தர் அவருக்கு சகாவாகவும் இருந்தவர் ஆண்டான் என்பவர் ராமானுஜருக்கு தமிழ் வேதமெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அவருடைய வம்சத்தார் தான் இன்னைக்கும் அழகர் கோவில் புரோகிதர்களாக இருக்கிறார்கள் சுந்தரராஜ பெருமாளுக்கு தான் ஆண்டாள் கற்பனையாக நூறு தடா அக்கார அடிசையில் வச்சா அதை நெஜத்தில் ராமானுஜர் அங்கே தான் நிறைவேற்றி மகிழ்ந்தார் அழகர் கோவில் நான் சொல்றது திருமாலிரஞ்சோலை என்று வைஷ்ணவ பரிபாஷையில் அழைக்கப்படும் அந்த வம்சத்தினர் இன்னைக்கும் மரியாதைகள் பெற்று கௌரவிக்கப்படுகிறார்கள் அதில் அந்த காலத்தில் பழக்கம் என்னன்னா அழகருடைய பல்லுக்கு பின்னால வரும்போது திருமலை ஆண்டாருடைய பல்லுக்கு முன்னால போகுமா அதனால ஒரு பழமொழி என்னன்னா ஆண்டார் பல்லுக்கு முன்னே அழகர் பல்லுக்கு பின்னே அப்படின்னு ஒரு பழமொழி இப்போ அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப நாள் வரைக்கும் நடந்துட்டு இருந்தது முன்னே திருமாலையா போகணும் அதுக்கப்புறம் தான் கல்லழகர் வரணும் என்று ஒரு சம்பிரதாயம் ஆச்சாரிய பரம்பரைக்கு அவர் கொடுக்கிற சன்மானம் கௌரவம் அது அதுபோல மலை என்பது ஞானம் உற்பத்தியாகும் இடம் மலை குகைகளிலேதான் ரிஷிகள் இருக்கிறார்கள் மலைகளிலேதான் தாதுக்கள் உற்பத்தியாகின்றன இமயமலையிலிருந்துதான் ஜீவநதிகள் உற்பத்தியாகின்றன அந்த ஜீவநதிகள் உற்பத்தியாகிய கடல்ல கலக்கலையா மழையில்லை நமக்கு இந்த நாட்டில மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமாக தோன்றி ஓடும் நதிகள் கங்கையினுடைய பல்வேறு வடிவங்கள் கங்கை யமுனை பிரம்மபுத்திரா சரஸ்வதி எல்லாமே அங்கு மலையிலிருந்து தான் தோன்றுகிறது அதனால சூரிய ஒளியினுடைய முதல் வீழ்ச்சியாக மலையின் உச்சியிலே தோன்றுவதை அவர் சொல்லுகிறார் மூர்தினி என்றால் தலை உச்சி அத்ரி என்றால் மலை மலையினுடைய உச்சி மலையினுடைய தலையிலே என்கிறார் இது எந்த மலை அப்படின்னா பொதுவாக இவர் உதயகிரியை சொல்லுகிறார் என்று சொல்லலாம் உதிக்கும் அந்த உதயகிரியை சொல்லுகிறார் மற்றபடி அந்தந்த ஊர்ல விதவிதமான மலை இருக்கு இமயகிரினா ஹிமம்னா பனி பனி இருக்கக்கூடிய மலை ஹிமகிரி அதே மாதிரி இங்க விராலி மலைங்கிற விராலி மலைக்கு என்ன பேருனா விரா குரா அப்படின்னு இரண்டு வகை மரங்கள் உண்டு மரங்கள்ல பல ஜாதி இப்பெல்லாம் வந்து மேல்நாடுகள்ல இருந்து மரம் இறக்குமதி பண்றோம் கார்பண்ட் இருக்கு பெடாக் அப்படின்னு ஒரு மரம் சிகப்பா இருக்குது பொண்ணுகள்ல செவத்த பொண்ணுக்கு டிமாண்ட் ஏற்படுற மாதிரி மரங்கள்ல செவப்பு மரத்துக்கு ரொம்ப டிமாண்ட் ரொம்ப காஸ்ட்லி அந்த மரத்தை தான் வாங்குறாங்க நம்ம நாட்டு மரம் அது மாதிரி இந்த விரா என்று ஒரு மரம் குராய் என்று ஒரு மரம் இந்த மரம் விராலி மலையில ரொம்ப அதிகமா இருந்ததுனால விரா மரங்கள் நிறைந்த மலை விராலி மலை என்று பெயராகிட்டு சொல்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க முருகனுடைய பிரிய பத்னி ஆகிய வள்ளி தன் விரலாலை பந்தடித்து விளையாடிய இடம் விரலி மலை என்பது விராலி மலை என்ற ஆகிட்டுன்னு சொல்றாங்க அது இரண்டாம் பட்சமான அர்த்தம் இப்படி ஒவ்வொரு மலைக்கும் ஒரு தாற்பயம் உண்டு இந்தியாவில் அதிசயம் என்னென்னா புனிதத்துவம் கலக்காத மலையோ குன்றோ இந்தியாவில் இல்லை ஒரு சின்ன குன்றா இருந்தா கூட அதுல வந்து ஒரு புராணக்கதை இருக்கும் அங்கே ஒரு தெய்வம் இருக்கும் வெறும் குன்றாக பாழ்குன்றாக பாழும் மலையா நீங்க பார்க்க முடியாது யானை மலை பசுமலை உனக்கு ஒரு பேர் இருக்கும் வரலாறு இருக்கும் இந்த திருவண்ணாமலை இன்னும் ஆதிசேஷனும் வாயு பகவானும் ஒரு முறை பலத்தில யார் பெரியவர்கள் என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள் அப்போ ஒரு மலையை காட்டி இந்த மலையை ஆதிசேஷா நீ பிடிச்சுக்கோ நான் தூக்கி எறிகிறேன் என் வலிமையினால என்னால தூக்கி எறிய முடியாதபடி மலையின் எல்லா சிகரங்களையும் நீ பாதுகாத்துக் கொண்டால் நீ பலசாலி இல்ல நான் தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொன்னா நான் பலசாலின்னு போட்டி வைத்துக் கொண்டார்கள் அதுல ஆயிரம் பணங்களால ஆயிரம் தலைகளாலே ஆதிசேஷன் மலை பிடிச்சிட்டான் வாயு பகவான் ஆதிசேஷனே சேர்த்து தூக்கம் அப்ப ஒரு சின்ன கேப் விழுந்து போச்சு அதுல ஒரு பீஸ் விண்டு போச்சான் அப்படி விண்ட அந்த மலையானது ஆதிசேஷனுடைய நாகபடத்தின் சம்பந்தத்தினாலே ஐந்து மணிகளாக மாறின அந்த ஐந்து மணிகள் விழுந்தன அந்த ஐந்து மணிகளும் மறுபடி மலைகளாக மாறின அதுல சிவப்பு மணி வந்து திருவண்ணாமலையாக மாறிச்சான் ஆனா அக்னி சேத்திரம் என்று சொல்லுவாங்க சிவ சைவ சித்தாந்தத்துல திருவண்ணாமலை வந்து அக்னி சேத்திரம் என்று அது மாதிரி மரகதம் வந்து ஈங்கோய் மலையாக மாறிச்சான் மாணிக்கம் வந்து திருவாட்போத்தியாக மாறிச்சான் நீளம் வந்து பொதிகையாக மாறிச்சான் வைரம் வந்து கொடுமுடி மலையாக மாறியது என்று சொல்லுவாங்க சிறுசானாலும் பெருசானாலும் புராண சம்பந்தம் இல்லாத மலைகளை இன்னைக்கு பார்க்க முடியாது சின்ன குன்றா இருந்தா கூட அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவார்கள் கடலூர் திருவகீந்திரபுரத்துல தேவநாதபுரம் அவர் சின்ன மலை எழுபத்தி நாலு படி ஏறா போயிடலாங்க வைஷ்ணவத்துல எழுபத்தி சிம்மாசனாதிபதிகள் இருக்கிறதுனால எழுபத்தி படி வச்சிருந்தாங்க அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் ஔஷதகிரி அது வந்து ஆஞ்சநேயர் சஞ்சீவபுரம் கொண்டு வந்தபோது புட்டுக்கிட்டு விழுந்த ஒரு சிறு துண்டு என்று சொல்கிறார் எனவே மலையும் தெய்வாம்சத்தை குறிப்பதற்காக இவர் வந்து முதல்ல மூர்தினை அத்ரேகே தாத்துராக தாத்துராகம் என்றால் இங்கே தாத்துக்கள் வெளிப்படுவது போல சிவப்பா இருக்கிறார் அடுத்தது தருசு தருசுனா மரங்களி தருனா தேவதாரு சொல்லுங்களேன் தருசு மரங்கள்ல கிசலையா மரங்கள் விழுகும் எல்லா இலைகளும் இப்பதான் புதுசா தளிர்க்கிறது என்று தளிர்கள் போல தோன்றுத வயசான இலைகூட சூரிய ஒளியினாலே தளிர்கள் போல தோன்றுகின்றன நீங்க செடியை கூர்ந்து கவனிச்சீங்க என்ன செடியா இருந்தாலும் புதுசா ஒரு ஜோடி இலை வரும்போது இளம் பச்சையா இருக்கும் அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்திருக்கும் மஞ்சள் கலந்த இளம் பச்சையாகத்தான் பெரும்பாலான மரங்களும் செடிகளும் இலை தளிர் விடும் அதுல சூரிய ஒளி படும்போது அப்படி எல்லா இலைகளையுமே இளம் தளிர்கள் போல பொன்னிறமாக காட்சி அளிக்கின்றன அப்படின்னு கிசலைய வித்ரும அக்க அப்படின்ன அடுத்தது முதல்ல மலையை சொன்னார் அடுத்தது தருசு என்று மரங்களை சொன்னார் மரங்கள் எல்லாம் இலைகளை தளிர்கள் போல காட்டுகின்றன அடுத்தது வித்ருமவுக சமுதரே சமுதிரத்துல விழுது சமுதிரத்தில் அது எப்படி தெரியுது வித்ரும வித்ருமனா பவளம் அவுகனா கூட்டம் பவள கூட்டங்கள் போல காட்சி அளிக்கிறான் அதிகாலையில சமுதிரத்துல சூரிய ஒளி படும்போது நீங்க நினைக்கிற மாதிரி வெண்மையாக தெரியவில்லை அப்படி கிராஸில் பார்க்குற போது பபளம் போல தெரியுது உங்களுக்கு ஒரு சின்ன சோதனையை சொல்கிறேன் நீங்கள் கடற்கரை உரமாக போனால் அந்த கடற்கரையில் கடற்கரையை ஒட்டி உப்பளங்கள் போல அதாவது உப்பங்கிழிகள் போல சில நீர்படுகைகள் இருக்கும் அங்கே போய் ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே நல்லா இருபது மணிக்கு மேலே அந்த தண்ணியை உங்கள் உள்ளங்கையினால் அடிச்சு விட்டீங்கன்னா அந்த தண்ணி இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போய் விழும்போது நெருப்பு பொறி போல போய் விடும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மஞ்சளா உங்களுக்கு நெருப்பு பற்ற வச்சு அப்படி அள்ளி எரிஞ்சா அப்படி அந்த மாதிரி விடும் இந்த அதிசயத்தை நான் பார்த்துருக்கிறேன் அது எங்கே இருந்து அந்த வெளிச்சம் வருது ஏன் வருது இன்றைக்கு வரைக்கும் புரியலை அது சமுதிரத்தினுடைய நீரில் தான் அப்படி வருது மற்ற நீரில் நான் அப்படி பார்க்க முடியல அதுக்கு காரணம் என்ன அந்த கடலில் கலந்து பல்வேறு விதமான உப்பு முதலிய பல தாத்து பொருள்கள் அந்த இரவு நேரத்தில் அப்படி ஒளிர்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்துட்டு தான் சொல்றேன் சமுதிரத்திலே சூரிய ஒளி அதிகாலையில செம்மையாய் விழுகும் போது அந்த சிவந்த நிறமும் இந்த கடல் நீருக்குள்ளே கலந்திருக்கிற சில தாத்துக்களுமாக சேர்ந்து பார்த்தா பவனங்கள் கூட்டங்கூட்டமாக மிதப்பது போல காட்சி அளிக்கிறான் தான் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன் அதை நாம பாக்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு எங்க அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு வழி இல்ல எந்திரிச்சு எங்க அஞ்சு ஐம்பதுக்கு போய் கடலை பாக்குறோம் அதிகாலியிலே, செம்மயான அருணுதயத்தின் ஒளியானது சமுதிரத்தின் மேற்பரப்பிலே விழும்போது பவள கூட்டங்களை போல காட்சியளிக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த அனுபவத்தை உங்களுக்கு அடைய வாய்ப்பிருந்தால் ருசித்து பாருங்கள் அடுத்தது திங் மாத்தங்க உத்தம அங்கேஷு திங் மாத்தங்கன்னா திக்கு யானைகள் மாத்தங்க யானை அஷ்டதிக்கு யானைகள் அதனுடைய தலைகள் மேல அஷ்டதிக்கு யானைகள் மேல இந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் செம்மையான கதிர்கள் போய் விழுது இதான திருஷ்டியில பாக்கிறார் அவருக்கு நேரிலே பார்க்கறதுக்கு ஊனக்கண் சக்தி இல்லை யாருக்குமே இல்லை அஷ்டதிக்கு யானை எங்க இருக்கு நமக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது எந்த திசையில போய் நின்று பார்த்தாலும் தெரியாது அவருக்கு தெய்வ வரப்பிரசாதமாக அருளப்பட்ட ஞானக்கண் அருள் வாக்கு இவற்றினால சொல்றார் என்ன சொல்றார் அஷ்ட திக்கினுடைய தலைகளிலே இந்த செம்மையான படும்போது வரும் போல தோன்றுகிறது அப்படிங்கிறார் இதுல திங் அப்படிங்கிறது திக்குங்கிறத திங் என்று சந்தியாக்கி இருக்கிறார் மாத்தங்க உத்தம அங்கம் மாத்தங்கம் என்றால் யானை உத்தம அங்கம் என்றால் ஒரு உடம்புல எது உத்தமங்கம் தலை என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அதனால தலைக்கு ஒரு பெயரு உத்தம அங்கம் உத்தமங்கம் என்றால் தலை அர்த்தம் யானையினுடைய உத்தம அங்கம் என்றால் யானையினுடைய தலை மீது யானைக்கு மட்டுமில்ல எல்லா பிராணிகளுக்குமே சிரசுதான் பிரதானம் தலையை வெட்டிட்டா உயிரே போயிடுச்சு அதனால அந்த பெயரின் காரணம் தலைக்கு ஏன் உத்தம என்ற பெயர் வந்தது என்றால் கையை வெட்டினா ஒரு மனுஷன் சாக மாட்டான் காலை வெட்டினா ஒரு மனுஷன் சாக மாட்டான் தலையை வெட்டினா செத்து போயிடுறான் அங்கே முக்கியமான மெயின் கண்ட்ரோலிங் ஆபிசர் தான் பெயர் காரணம் உத்தம அங்கம் என்கிறார் இந்த ஊற்றி சாப்பிடற மத்தியானதுல சாம்பார் அதுக்கு ஒரு காரண பெயர் ஒரு புத்தகத்துல படித்தேன் என்னடான இந்த சாம்பாருங்கிறது நாம நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டு கண்டுபிடிப்பு இல்லை தஞ்சாவூரை அரசாண்ட மராத்திய மன்னர் ஷாஜி அவர் என்ன பண்ணாரா இங்க சவுத் இந்தியாவுக்கு வந்ததுல இந்த தமிழர்களுக்கெல்லாம் பருப்புல நெய் போட்டு சாப்பிட்றதுதான் பழக்கம் அதுக்கப்புறம் கொழும்பு வகைகள் பல குழம்பு வகைகள் இருக்கு அதுல பருப்பு குழம்பும் வைப்பாங்க காரக்குழம்பு வைப்பாங்க மெழுகு குழம்பு வைப்பாங்க அந்த காலத்துல நம்ம ஆளுங்க ஆண்கள்லாம் வெளியே சம்பாதிக்க போன பெண்கள்லாம் பல விதமான பெருமிடேஷன் இந்த பருப்பு அதோட சேர்த்து அதை இதோட சேர்த்து பல வகையான சமையல்கள் தயார் பண்ணியிருக்கிறார்கள் அதனால இந்த ஷாஜி என்ற மன்னர் என்ன பண்ணாரா இந்த பருப்பு குழம்புலேருந்து ஒரு வித்தியாசமா ஒன்று வரணும்னு சொல்லி பருப்பு கரைசலோடு புலிக் கரைசலை கலத்து வேறு சில இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தாராம் ரொம்ப ருசியா இருந்ததுதான் அப்போ அவருக்கு இந்த உணவு வகையிலே பக்கத்துல இருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடிய அவருடைய மன்ன அவருடைய சத்திரிய பரம்பரை ஒரு உறவினர் அவருக்கு பேரு சாம்பாஜி அவரு பேரை வச்சதுக்கு வச்சானா இது நீ இன்னைக்கு வந்திருக்கிற இன்னைக்கு பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சதுனால உன் ஞாபகமா இதுக்கு சாம்பார்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு இது மராத்திய பெயர் சாம்பார் அப்படிங்கிறது தமிழ் நிகண்டு அகராதிகள் எடுத்துல நிகண்டு எடுத்து சங்க இலக்கியத்தில் யாவது பிற்பட்ட இலக்கியத்தில் யாவது எங்கேயாவது சாம்பாருங்கிற வார்த்தை வந்திருக்குதா காணாம் அப்போ இது வந்து ஒரு மராத்திய சொல்லாகத்தான் இருக்க வேண்டும் தமிழ் இலக்கிய ஆய்வாளர்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் அது மாதிரி இங்க திங் மாத்தங்க உத்தம அங்க திக்கு யானைகளுடைய உத்தம அங்கம் என்றால் தலை உத்தம அங்கேஷு அபிநவ நிகித அபிநவன புதிதாக நிஹிதக அப்படின்னா வகிக்கப்பட்ட அதாவது சூரிய ஒளியானது யானையனுடைய திக்கு திக்கு கஜங்கள் மேல் தலையின் மீது படும்போது, இப்பதான் புதுசா உள்ளங்கை நிறைய குங்குமத்தை எடுத்து அள்ளி வச்ச மாதிரி செந்தூரத்தை வச்சு அள்ளி வச்ச மாதிரி இருக்குதான் அந்த மாதிரி காட்சி அளிக்கிறது காரணம் என்ன திக் நிறமும் இந்த சூரிய ஒளியுடைய நிறமும் சேரும் அப்படி ஒரு காம்பினேஷன் ஏற்படுத்துங்க அப்படி புதிதாக வைக்கப்பட்ட பொருத்தப்பட்ட சாந்திர சிந்தூர ரேணு சாந்திர அப்படின்னு சொன்ன நிறைய மிகுந்த அதிக அளவுன்னு இருக்கும் கொஞ்சமாக வைக்கிறது இல்லை ஒரு யானையினுடைய தலைபுறம் நிரம்புற அளவுக்கு நிறைய வைக்கணும்னா எவ்வளவு வைக்கணும் நல்லா ரெண்டு கிலோ மூணு கிலோ வச்சா தான் தலைபுறம் பரவி இருக்கும் அப்படிப்பட்ட சாந்திர என்றால் நிறைந்த சிந்துர ரேணுகோ சிந்துரம் என்பது ஒரு மங்களமான பொருள் நம்ம நாட்டில் மஞ்சளையும் மங்களமான பொருளாக கருதுகிறார்கள் குங்குமத்தையும் மஞ்சளான பொருளாக கருதுகிறார்கள் குறிப்பாக சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது அப்படின்னு தான் இந்த தாலிச்சரடை மாசி மாசத்துல நல்ல சுபயோகம் பார்த்து சுமங்கலிகள் புதுசா அந்த மஞ்சள் கையில கட்டிக்கிட்டா ரொம்ப மங்களம் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு படமொழி உண்டு தமிழ்ல மாசி சரடு பாசி படரும் அப்படின்னு பாசி படுறதுன்னா இந்த குளத்தங்கரையில் பச்சையா பாசி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாசி எப்போ படரும் தாலிய மாசி மாசம் போட்டுக்கிட்டான்னா அந்த கைத்துல பாசிப்படுற அளவுக்கு ரொம்ப நாளா அவ தீர்க்க சுமங்கலியா இருப்பா அப்படின்னு அர்த்தம் மாசிச்சரடு பாசிபடுறோம்னு பழம்புலி அதனால மாசி மாசத்துல ஏற்கனவே கல்யாணமான சுமங்கலிகள் கூட ஜோசிகங்களை கன்சல்ட் பண்ணி ஒரு நல்ல முகூர்த்தமா அவர்களுடைய பழைய தாலியை அந்த முகூர்த்தத்தில் புதுப்பித்துக் கொண்டால் புது மஞ்சள் கையில கட்டிக்கிட்டா மாசிச்சார்டு பாசிப்படரும் அவர் தீர்க்க சுமங்கலியா இருப்பா கணவனுக்கு ஏதாவது சாவு யோகம் இருந்தா கூட அடிபட்டு போகும் அதுல என்று ஒரு பழமொழி ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் பொதுவாகவே மாசி மாசத்தினுடைய சிறப்பு அதிகம்தான் இப்ப மாசி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் மாசி மகம் அது எவ்வளவு சிறப்பு கும்பகோணத்துக்கு போனவங்களுக்குலாம் தெரியும் பெருமாள் வராக அவதாரம் எடுத்தது மாசி மகத்தன்னைக்கு தான் பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒரு நட்சத்திரத்தில் எடுக்கிறார் வராக பெருமானுடைய அவதாரம் மாசி மகத்தன்னைக்கு தான் தோன்றியது அது மாசி மகம் என்பது வீரத்துக்குரிய அவதாரம் பொதுவாகவே மக நட்சத்திரம் வந்து ஒரு ஆண்மையான நட்சத்திரம் திருமணிசை ஆழ்வார் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் இங்கே இந்த மாசி மாசத்தினுடைய மகிமை இன்னொன்னு என்ன அப்படின்னா மாசி மாசத்துல குடி போனா ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போனா அது வாடகை வீடாக இருந்தாலும் ரொம்ப நாள் அந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு குடி போவதற்கு உகந்த மாதம் உத்தம மாசம் எது இப்போ ஆடி மாதம் குடி போக கூடாதுன்னு சொல்றாங்க மார்கழி மாதம் வீடு மாத்தாதீங்கன்னு சொல்றாங்க எந்த மாதத்துல மாத்தோனா சிரேஷ்டம் அப்படின்னா மாசி மாசத்துல குடி போனால் புது வீடாக இருந்தாலும் உத்தமம் வாடகை வீடா இருந்தா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறாப்புல இருக்காது சில பேர் வீட்டுக்கு போய் புதுசாக வாடகை வீட்டில் போய் உக்காந்து ஜாமான்லாம் பரப்பி வச்சு மூணாவது நாளே பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஔசவுனது அரலூசு இவன் சும்மா ஒரு மாசத்துக்கு மூணு வயசு வந்து வாடகை கேட்பான் அந்த ஔசவனுடைய மனைவி வந்து ஐயா கோச்சிக்காதீங்க அவர் அரலூசுங்க அப்படிதான் கேட்பாரு ஏன் வாடகை ஏண்ட கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த விஷயமே நமக்கு போய் குடியேறின மூணாவது நாள் தான் தெரியும் இது முதலே தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன் பெரிய லுல்லா இருக்கும் போல் இருக்க அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்கு மாசி மாதம் கொடி போக விடும் சொல்லுவார்கள் அதே மாதிரி மாசி பௌர்ணமியில கம்பளி எடுத்து நெய்யிலையே தோய்த்து தெய்வங்களுக்கு சாத்துவார்கள் அதுக்கு கிருத கம்பளம் கோயில கிருதம் நெய் கம்பளத்தை எடுத்து நெய்யிலைய தோய்த்து அதை மாசி மாசம் பௌர்ணமி சாத்தினால் அது பெரிய புண்ணியம் சகல பாவங்களையும் போக்கும் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் பழைய சாஸ்திரங்கள் இருக்கு இன்னைக்கு எத்தனை கோவில்கள் அதை செய்றாங்க அப்படின்னு தெரியல அந்த சந்தேகனுக்கு வந்ததுனால தான் அதை சொல்லி வச்சேன் நீங்க நாலு போய் சொல்ல மாட்டீங்களா ஏறக்குறையே மறந்து போயிருந்தா கூட அந்த ட்ரெடிஷன் மறுபடியும் உயிருக்கு வரட்டுமே இதெல்லாம் பண்டைய சாஸ்திரங்கள் இருக்கு அப்படி இந்த சிந்துரம் என்பதை பற்றி சொல்லும்போது நான் மஞ்சளிலே கிளை பிரிந்து விட்டேன் மங்களமான பொருளாக கருதப்படுவதிலே சிந்துரம் ஒன்று இந்த சிந்துரத்தை வகிட்டுலே பெண்கள் தலை செய் நடுவகுடு எடுத்து அங்கே செய்வது உத்தமம் இந்த காலத்துல என்னமோ இங்க இருந்து எடுக்கிறாங்க அங்க இருந்து எடுக்கிறாங்க ஹரிசாண்டில் எடுக்கிறாங்க பலவிதமான எடுக்கிறாங்க ஆனா உத்தம குலஸ்திரிகள் நடுவகீடு எடுத்து அதில் இங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல குங்குமத்தை வச்சா அந்த மாங்கல்யம் நிலைக்கும் என்று ஒரு நம்பிக்கை தீர்க இருப்பார்கள் திருமகள் ஆவாகனம்னு சொல்லியிருக்கு இப்போ திகஜங்களுக்கு தலையில செந்தூரம் வச்ச மாதிரி இருக்கலாம் செந்தூர ரேணுகு ரேணுன்னா பொடி தூள் இப்போ வந்து தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்றோமல்ல அது வந்து அவர் பக்தாங்கிரி ரேணுகு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அங்கிரி அப்படின்னா பாதம் ரேணுனா பொடி பக்தர்னா தொண்டர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு தமிழ்ல சொல்றத சம்ஸ்கிருதத்துல பக்தாங்கிரி ரேணு அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு என்றால் பொடி இங்கே சார்ந்த சிந்தூர ரேணு நிறைந்த குங்குமத்தை பொடியாக அள்ளி வைத்திருக்கிற மாதிரி தெரியுதான் திகஜங்களினுடைய தலைமையாது சூரியனுடைய ஒளிப்படுறத பார்த்தா இப்ப எது எது சொல்லிட்டாரு முதல்ல மலை சொன்னாரு அப்புறம் மரம் சொன்னாரு அப்புறம் சமுதிரம் சொன்னாரு அப்புறம் திகஜங்கள் சொன்னாரு இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா சீம் நீகாசத்துல அந்த ஒளிப்படுது எங்க ஆகாயத்தினுடைய எல்லையில படுகிற அந்த ஒளியானது எப்படி இருக்குதான் புவோ ஹேம்நகன தங்கம்னு அர்த்தம் தங்க நிறமா இருக்கு எங்கரின சிகரம் சிகரி என்றால் சிகரத்தில் சுர என்ன தெய்வ சிகரம் தெய்வ சிகரம்னு எதை சொல்றது நேருமலையை சொல்றோம் நேருமலையின் சிகரத்தின் மீது ஆகாசத்தின் எல்லையில படக்கூடிய அந்த சூரிய ஒளியானது எப்படி காட்சி அளிக்கிறது என்றால் ஹேம் நகா ஹேம்நகான தங்கம் போல காட்சி அளிக்கிறது அந்த சிவந்த ஒளியானது மேருமலையின் உச்சியிலே படும்போது தங்கம் போல காட்சி அளிக்கிறது அதாவது மஞ்சள் நிறம் பொன்னிறமான மஞ்சள் நிறம் மகாலட்சுமியினுடைய நிறம் மகாலட்சுமிக்கு ஒரு என்ன சிறப்பு அப்படின்னா அவளுடைய நிறமே அவளுக்கு ஒரு பளிச்சின்னு ஒரு தோற்றம் கொடுக்கும் இப்ப திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேரு ஏன் அப்படின்னா அவள் வந்து கருப்பா இருப்பாள் கருப்பா மகாலட்சுமி சிவப்பாவும் மஞ்சளா இருப்பா பொன்னிறமா அழகாவும் இருப்பாள் அவளுடைய தோற்றத்தை பார்த்தா தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல கூட அவளை தனியா கண்டுபிடிச்சிடலாம் அவளு பொலிவார்பாளம் அவள் இருக்கிறத யாரும் பார்க்காமல் இருக்க முடியாது அவள் இருப்பதை கவனிக்காமல் யாரும் இருக்க முடியாது ஆனா வாமன அவதாரத்துல பெருமாள் வந்து மாணிக்குரடனாய் வந்தார் பிரம்மச்சாரியாய் வந்தார் வந்தபோது வாமன அவதாரத்துல மகாலட்சுமி என்ன சொன்னானா நீங்க பிரம்மச்சாரியா சின்ன பையனா அவதாரம் எடுத்தா கூட உங்களை அகலகில்லே இறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மார்பான ஒரு சென பொழுது கூட உன்னை விட்டு மாட்டேன்னு சொல்லிட்டா அப்போ நான் பிரம்மச்சாரியா இருந்தா கூட என் மார்பை விட்டு மறைய மாட்டேயா மறைய மாட்டேன் நீங்க ஏதாவது மேக்அப் பண்ணிக்கோங்க அப்ப அவர் என்ன பண்ணானா மான் தோலை எடுத்து அதை சால்வை போல பொறுத்து யாசகம் கேட்க வரும்போது அவள் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மா என்ற மச்சம் தெரியாதபடி மூடிக்கிட்டாரு அதை மூடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற போது அடிக்கடி இந்த கையால் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருந்தாரு அப்ப மகாபலி பார்த்தானா இவ என்ன இப்போ முன்னாடி தான் சேலை செழுத்து விட்டு பாயும் எதுக்கு இப்படி மான்தோளை பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டு இருக்கிறான் அப்படின்னு அப்பதான் சுக்கராச்சாரியாருக்கு சந்தேகம் வந்தது இது வந்தது சாதாரண பயன் இல்லை இது சின்ன பையனும் இல்லை பிராமணனும் இல்லை இது யாரோ ஒருத்தர் என்று அதனாலதான் அவருக்கு சந்தேகம் வந்து ஞானக்கண்ணார பார்த்த போது சாக்சாத் வைகுண்ட விஷ்ணு வந்திருக்கிறான் மகாபலிய தொலைச்சி கட்டுறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி இருக்கும் இடத்தை நாம வந்து காணாமல் கண்டுபிடிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது அவ்வளவு இருக்கிற இடம் அவ்வளவு ஜாஜ்வல்யமாக ஜெகஜோதியாக பிரகாசமாக இருக்கணும் இப்போம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண இருக்கிற வீடுகள் கட்டடங்கள் கடைகள் நாடுகள் நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி தேஜஸ் எப்படி இருக்கும்னா அப்படி போறவங்க கூட திரும்பி பார்க்காம போக முடியாது அங்கே திருமகளுடைய கடாட்சம் ரொம்ப இருக்கு அதனுடைய காரணம்தான் மற்றவருடைய கவனம் அங்கே ஈர்க்கப்படுகிறது அதுபோல இங்கே தங்க நிறமாக காட்சி அளிக்கிறதா எங்க மேருமலையினுடைய உச்சியிலே விழக்கூடிய இந்த சூரியனுடைய ஒளி இந்த மேருமலையை பல கோவில்களுக்கு கோபுரத்துக்கு சமமாக சொல்லுவார்கள் சில கோவில்களில் இந்த கோபுரம் வந்து மேருத்துலயம் மேறு சமானம் என்று சொல்லுவார்கள் கோவிலுக்கு கோபுரம் எதற்குன்னா முன்மே ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை கேள்வி கேட்டு நீங்கள்லாம் பதில் எழுதியிருக்கிறீங்க நானும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் ஒரு கோவிலுக்கு ஒரு நாட்டுக்கு எப்படி கொடியோ அது மாதிரி கோவிலுக்கு கோபுரம் அந்த கோபுரம் இடிவது என்பது அந்த கோவில் இருக்கிற தெய்வம் அந்த இடத்த விட்டு போகுதுன்னு அர்த்தம் நீங்க வந்து ஒரு ஊர் மக்கள் ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்றாங்க அந்த ஒரு சாமி அந்த கோவில் விட்டு வெளியே கிளம்புதுன்னு சொன்னால் அதுக்கு அடையாளமாக அந்த கோபுரத்தில் ஒரு பொம்மையோ ஒரு கலசமோ அல்லது ஒரு துண்டோ கீழே உடைஞ்சி விடும் அப்போ அந்த சாமி வெளியே போகுதுன்னு அர்த்தம் அப்போ என்ன தெய்வ குற்றம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பரிகாரம் பண்ணணும் கோவில் கோபுரம் செதிஞ்சு போனால் அந்த சாமியை கோவிலை விட்டு போகுதுன்னு அர்த்தம் இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு என்னென்னா மதுரைக்கு பக்கத்தில் காளையார் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது அந்த காளையாள் கோவில் சிவபெருமான் கோயில் மருது பாண்டியர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மருது பாண்டியர்கள் அந்த ஏரியாக்காரங்க தான் பெரிய மருது சின்ன மருதுன்னு இந்த பெரிய மருதுவையும் சின்ன மருதுவையும் ஆங்கிலேயரால் பிடிக்கவே முடியல முதல் முறை அவர்கள் திருமோகூரிலே பதுங்கி இருந்த போது திருமோகூர் போய் வந்து வளைத்துக் கொண்டார்கள் வெள்ளையர்கள் அப்போ திருமோகூர்ல சக்கரத்தாழ்வாரை புதுசாக அங்கே பிரதேஷ்ட பண்ணி நாங்கள் ஒரு நம்பூதிரியை வச்சு அந்த சக்கரத்தாழ்வாரைய மகிமையினாலே அந்த வெள்ளையர்கள் ஓடி போனார்கள் அவங்க இருக்கல பாடி வீடு போட்டிருந்தவர்கள் இரவோடு இரவாக ஓடிவிட்டார்கள் அப்பறம் வழியை மாற்றினார்கள் இப்போ இந்த வெள்ளையர்களுக்கு இந்த மருது பாண்டியரை என்னதான் வழி என்று கேட்ட போது எட்டப்பன் எட்டப்பன்லி எட்டப்பன் நம்ம ஊர்ல எட்டப்படுகளுக்கு தான் பஞ்சம் இல்லையே அப்படி ஒரு எட்டப்பன் வந்து காட்டி கொடுத்துடலாம் அந்த விலைகாரன் என்ன சொல்லினா மருது பாண்டியர்களுக்கு காளையாறு கோவில்லாம் ரொம்ப உயிருங்க அந்த சிவனை அவர்கள் ரொம்ப வழிபடுகிறவர்கள் அந்த கோவில் கோபுரத்தை இடிச்சிருவோம் நீங்க அறிக்கை விட்டீங்கன்னா அதுக்கு பயந்துட்டு உடையாந்துருவாங்க அவர்கள் தங்கள் உயிரை விட அந்த கோபுரத்தை பெரிதாக மதிக்கிறார்கள் தங்கள் மனைவி மக்களை விட அந்த கோவிலை பெரிதாக மதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் உடனே அவன் என்ன பண்ணிட்டான் ஊரெங்கும் தண்டோரா போட்டான் இதனால் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் இந்த அறிவிப்பு வந்த ஐந்து நாட்களுக்குள் மருது பாண்டியர்கள் எங்களிடம் வந்து சரணடையவில்லை என்றால் காளையார் கோவில் கோபுரம் இடிக்கப்படும் அறிக்க விட்டான் கோயில் அடிஞ்சா என்ன கோபுரம் இந்த அறிவிப்பை செவிமடுத்த உடனே அந்த காளையார் கோயிலை சுற்றி இருந்த காடுகளிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மருத பாண்டியர் இருவரும் சரணடைந்தார்கள் அப்போ தூக்கு தண்டனை விதித்தார்கள் வெள்ளையர்கள் அவன் என்ன சொன்னா நீங்க தூக்கு போடுங்க ஆனா நான் வந்து எப்படி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வந்தனும் அதே மாதிரி நீங்க உங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும் என்னையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காளையார் கோயில் கோபுரத்தையும் நீங்க அடிக்கக்கூடாது அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் இதுக்கு சம்மதிப்பேன் இல்லாட்டி இந்த நிமிஷம் கூட இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு எனக்கு வழி தெரியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் கையை வந்து கட்டி போட்டுருக்கீங்க சுத்திலும் காவல் இருக்குன்னு நாங்க நினைச்சோம்னா இதற்கு கட்டுக்காவலை மீறி போறது எங்களுக்கு ஒண்ணு பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சொன்னான் பெரியம் வெள்ளக்காரன் பார்த்தான் நாங்க கும்புடுற சாமி சத்தியமா சொல்றோம் அந்த கோபுரத்தை நாங்க இடிக்க மாட்டோம் வி பிலீவ் இன் த ரூல் ஆப் லா அப்படின்னா அதே போல அந்த காளையார் கோவில் கோபுரத்துக்கு முன்னாலேயே வச்சு தூக்கு போட்டு தலையை தொங்க விட்டாங்க அப்போ கோவிலுக்காக வழிபடும் தெய்வத்துக்காக கூட இல்லை அந்த கோவில் கோபுரத்துக்காக உயிர்விட்ட ஒரு மன்னர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த நாட்டுல எவ்வளவு ஆத்திகம் இருந்திருக்கு எவ்வளவு செழிப்பான பக்தி இருந்திருக்கு பாருங்க அந்த பக்தியெல்லாம் இப்ப எங்க போச்சு இங்க இருக்கிற யாராவது இந்த காரியத்தை செய்வோமா நிச்சயமா செய்ய மாட்டேன் அப்படி எல்லாம் செழித்து வளர்ந்த ஒரு பூமிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன் உண்டாகிறதோ எந்த நிறத்திலே எந்த இடத்திலே இந்த ஒளி உண்டாகிறதோ புவக என்றால் உண்டான அதாவது மேருவின் சிகரத்திலே தங்கம் போன்ற நிறம் உண்டாகிறது சூரியனுடைய ஒளியினுடைய பிரதிபலிப்பாக உண்டாத ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட சாஸ்திரம் உருவாகுது சென்னிரமான ஒளி பொன்னிறமாக மாறக்கூடிய இடம் இந்த மேருமலை திருவான்மையூர் அந்த திருவான்மையூர்லீஸ்வரர் கோவில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில சாதாரணமா நோய்கள் நீக்கக்கூடிய சாமியும் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அகத்தியருக்கு சித்த வைத்தியம் முழுக்க சிவபெருமான் உபதேசித்த இடம் அந்த இடம் தான் சித்த வைத்தியர்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது மருந்து செய்யறதுல பிரச்சனை அந்த தைலம் காய்ச்சற போது செந்தூரம் செய்யற போது அது முறிவு ஏற்படாமல் செய்யணும்னா அங்க போய் அகத்தியருக்கு அர்ச்சனை பண்ணி அங்க இருக்கிற சிவனை வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் செய்வார்கள் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் சித்த வைத்தியத்துக்கு பிரவர்த்தகர் சிவபெருமான் ஆயுர்வேத வைத்தியத்துக்கு பிரவர்த்தகர் தன்வந்திரி பெருமாள் இப்படி ஒவ்வொன்றும் உண்டான இடம் என்று பல இடங்கள் இருக்கிறது இங்கே சூரியனுடைய செந்நிற ஒளி பொன்னிறமாக மாறி மக்களுக்கு செழிப்பு கொடுக்கும் இடம் மேருமலையினுடைய சிகரம் சுர சிகரி புவ ஓ ஜாயத்தே ஜாயத்தையான உண்டாகிறது எக பிரகாஷனுடைய பிரகாசம் இங்கே இப்படி மாறுகிறதோ அந்த சூரியன் உங்களுக்கு பிரகாஷக சொல்றதுனால ஒளியை கொடுக்கட்டும் வாழ்வில் வளத்தை கொடுக்கட்டும் அறிவொழியை கொடுக்கட்டும் அதாவது கேடு வரும் பின்னே மதிய கெட்டு வரும் உன்னேங்கிற மாதிரி வாழ்வு வரும் பின்னே நல்ல அறிவு வரும் உண்மே நமக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு விதியை மதியால் வெல்லலாம் என்று சான்றோர்களை சேர்ந்தடைவதும் தெய்வங்களை வழிபடுவதும் நல்ல விரத நுன்புகளை கடைபிடிப்பதும் மாறுவதும் விட ஒரு நல்ல மூளை சிறந்தது அப்படின்னு பலசாலியா ஐம்பது பேர் இருக்கிறோம் ஐம்பது பேரை சேர்ந்து ஆள் ரெண்டு ரெண்டு கை இருக்குதுங்க நாங்க நினைச்சோன்னா ஒரு யானையவே கவுத்து விட்டுருவோன்றாங்க அதனால என்ன பிரயோஜனம் என்னையா பிரயோஜனம் பலம் பொருந்திய நூறு கைகளை விட வளம் பொருந்திய ஒரு மூளை சிறந்தது நல்ல மூளை அறிவு சாத்மீகமான ஆக்கப்பூர்வமான அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவன் நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறுவான் அதனால உங்களுக்கு முதல்ல புத்தி பிரகாசம் வரட்டுங்க பிரகாஷ அவனுடைய ஒளியானது சோனிம்னா அசோ கராம்சோர் உஷசி சோனிம்னான சிவந்த அசௌனா இந்த இந்த சிவந்த ஒளி கராம்சரியம் கர அப்படின்னு சொன்ன குரூவல் கொடுமையான தீட்சணியமான அர்த்தம் அம்சுன்னா கதிர் நர்த்தம் அது ரெண்டும் சேர்ந்து கராம்சுன்னு சூரியனுக்கு ஒரு பெயர் ஆகுது சூரியனுக்கு இவர் புதுசா ஒரு பெயரு காயின் பண்றாரு குரூவல்னா என்ன குரூவல் என்றால் தீமைகளை அழிப்பதிலே கொடுமை துன்பங்களை போக்கி ஒழிப்பதிலே கொடுமை ஒரு இதை வெட்டி தள்ளனும் நெறிஞ்சி முள்ளா இருக்கு அல்லது கருவேல முள்ளா ஒரு பாதையில் இருக்குதுன்னா அதை வெட்ட போது கடுமையா வெட்டி தள்ளணும் அதை முன்ன கத்திய வச்சு வெட்டி என்ன பிரயோஜனம் அப்போ குறுமையான கத்தியினாலே வெட்டி அந்த பாதையை சீர் செய்ய வேண்டும் செம்மை செய்ய வேண்டும் அதனால தீமைகளை அழிப்பதிலே கொடுமை கரை அம்சுனா கதிர்கள் நம்முடைய பாவங்களை எதிரிகளை துன்பங்களை அவன் வந்து கொடுமையாக இருக்கிறான் நரசிங்க பெருமாளுக்கு கரம்சன்னு ஒரு பேர் உண்டு நரசிங்க பெருமாள் வந்து தீராத நோய்களை தீர்ப்பதிலே பெயர் பெற்றவர் நீங்க உபரி சிறவசு என்று ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு வயிற்று வழியோ என்னமோ ஒரு கர்ம வியாதி இருந்தது அந்த வியாதி தீர்றதுக்கு எங்கடா ஒவ்வொரு கோவிலாக சேவிச்சுட்டு வரும்போது இந்த வில்வாரண்யம் வில்வக்காடு வில்வாரண்யம் என்றால் இந்த திருவாலி திருநகர் இருக்க அந்த ஏரியா வில்வாரண்யத்தில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட கருடன் வந்து ஒரு இடத்துல வந்து அழகினாலே கொத்தி மேல பிறந்து மூன்று முறை வட்டமிட்டது இதை பார்த்தான் இது கீழே இறங்குறத பார்த்தா ஏதோ ஒரு மீனோ நண்டோ நத்தியோ கொத்த போதுன்னு நினைச்சா கீழே தரைய குத்திட்டு வெறும் அழகா மறுபடியும் பறக்குது மறுபடி வட்டமிடி இந்த மூன்று முறை இதை பார்த்தான் வேற பறவை இந்த மாதிரி செஞ்சா கூட அவன் சந்தேகம் மாட்டான் கருடன் அப்படி செய்யற போது அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் முன்பே சொல்லியிருக்கேன் அண்ணாமலை செட்டியார் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியை எங்க கட்டணும்னு நினைச்சபோது சிதம்பரம் நடராஜரை சேவிச்சிட்டு எனக்கு ஒரு இடத்த காட்டப்பா நடராஜான்னு வந்தாரான் அப்போ இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குதே அந்த இடத்துல ஒரு கருடன் மூன்று முறை வட்டமிட்டு கொத்தி காட்டியது உடனே அந்த இடத்துல வைங்க பா பவுண்டேஷன் சொல்லி அங்கதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி முத முதன் வைக்கப்பட்டது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கட்டுவதற்கு அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு காரணம் கருடாழ்வர் அது மாதிரி இங்கே இந்த உபரி சரவசுக்கு கருடன் குறிக்காட்டியது உடனே அவன் என்ன பண்ணான் இதுல ஏதோ அர்த்தம் இருக்கும் சரி அந்த இடத்தை தோண்டி பார்த்தா அங்கே நரசிங்க பெருமாளுடைய விக்கிரகம் யோக காட்சி அளிக்கிறார் ஓஹோ இதுக்குதான் போல் இருக்குன்னு சொல்லி உடனடியாக அவன் பிரதிஷ்டை பண்ணினான் அன்று இரவே அவனுக்கு அந்த வியாதியை தீர்ந்து போச்சு அந்த நரசிம்மரை இன்றும் திருவாலி திருநெல்வேலி பகுதிகளுக்கு போய் கேளுங்க திருவாலி திருநதிக்கு போனீங்கன்னா பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் ஐந்து நரசிம்மர்கள் இருக்கிறார்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு அபிமான தெய்வம் வந்து திரு நரசிம்ம பெருமாள் தான் உக்ரமான சாமி அங்கே அந்த நரசிம்மரை சேவிச்சிங்கன்னா சகல ரோகங்களும் போகும் நரசிம்ம பெருமாள் வந்து அசுரர்கள் அழிக்கிறதுலதான் வரல வருன்னு நினைச்சிருக்கிறாங்க வியாதிகள் கடன்கள் கவலைகள் மாந்திரிகம் சத்துருக்கள் சகல துன்பங்களையும் போக்குறதுல அவர் வல்லவர் அவர் வந்து அதுல ரொம்ப கொடுமையா இருப்பாரா அந்த கதிர்களாலே எதிர்கள் அழிஞ்சு போறார்கள் என்று சொல்வாங்க அப்ப இங்க கராம்சு என்றால் சூரியனுக்கு பெயராக வருகிறது அந்த கராம்சோகோ அவனுடைய அந்த பிரகாசம் உஷசி உஷானா காலை பொழுதுன்னு அர்த்தம் உஷசி என்றால் காலை பொழுதிலே வீடுகளில் பெண்களுக்கு உஷான்னு பெயர் வைப்பாங்க உஷா என்றால் காலை சந்தி சூரியனுடைய மனைவியாக உருவகப்படுத்தி கூட சொல்லுவார்கள் உஷசி என்றால் காலையிலே இவ்வளவு எக்ஸ்பிளேஷனும் சில பேர் சொல்லுவாங்க இவ்வளவு விளக்கமும் சாய்ந்தர சூரியனுக்கும் பொருந்துதுங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி மலை மேல படுது மரத்து மேல படுது திக் மேல படுது சமுதிரத்து மேல படுது அதனால நான் சாயந்தரமா ஆறு மணிக்கு மேல இந்த சூரிய சதவம் சொல்லிக்கலாம் பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு பயந்து போய் தான் அவர் மயூர கவி சொல்ற உஷசி இவ்வளவும் காலையில நடக்கிற போது கும்பிடுங்கப்பான் எப்பவுமே காலையில கஷ்டம் உஷசி காலையிலே திகத்து கொடுக்கட்டும் அர்த்தம் எதை கொடுக்கட்டும் வகை உங்களுக்கு ஷர்ம சுகத்தை ஷர்ம என்ற சொல் வந்து இங்கே சுகத்தை குறிக்கும் அதாவது ஆனந்தத்தை குறைக்கும் சுகம் என்பது உடல் சுகத்தையும் குறிக்கும் மன சுகத்தையும் குறிக்கும் தேகவியாதி மனவியாதி இல்லாமல் இருந்தார்கள் அயோத்தியில் வால்மீகி அயோத்தியை வர்ணிக்கிற போது அந்த ரகுவன்சத்த ராஜாக்களால் ஆளப்பட்ட அந்த பட்டணத்தில் இருந்த குடிமக்கள் எல்லாரும் தேகவியாதி மனவியாதி இல்லாமல் இருந்தார்கள் இது என்ன பெரிய ஆச்சரியன்னு கேட்குறீங்களா உலகத்தில் மனுஷனுக்கு உண்டான எல்லா கஷ்டத்தையும் இந்த ரெண்டு தலைப்பில் அடைக்கிட்டான் நீங்க வேணா சொல்லி பாருங்க எல்லா கஷ்டமும் இந்த ரெண்டு உள்ள அடைக்கணும் தேகவியாதினா உடம்புல இருக்கிற கஷ்டம் நோய் நொடி முதலியது மனவியாதின் உங்க மனசை சங்கடப்படுத்தக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி என் மகளுக்கு கல்யாணம் ஆகல கட்டி கொடுத்த இடத்துல வாழல கடன் அடையலை எல்லாமே கடைசியில் எங்க வந்து முடியுதுன்னா மனக்கவலையிலதான் வந்து முடியுது அதனால இங்க தேகவியாதி மனவியாதி என்ற இரண்டு வியாதியுமே குறிக்க வேண்டும் என்பதற்காக சர்ம அப்படிங்கிற சொல்லை அப்போ தேகவியாதி இன்னைக்கு பெருமாள் கோவில்களில் போனீங்கன்னா பல கோவில்களில் அவங்க பிரசாதமாக கொடுக்கறதுலயே ஔஷதம் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் பல கோவில்களை சொல்லி வந்திருக்கிறேன் இந்த ஸ்ரீமுஷ்ணம் இருக்க பக்கத்தில் விருதாச்சலம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு கிழங்கு கோரக்கிழங்குகளை செய்யற ஒன்று தர்றாங்க அதுவும் நல்லது இது தவிர ராத்திரி அர்த்தஜாம நைவேத்தியத்தில் ஒரு லேகியம் நைவேத்தியம் பண்ணுறார்கள் அந்த லேகியம் வந்து உடம்புடைய சகல ரோகங்களையும் போக்கும் அந்த நேரம் போய் அந்த லேகியத்தை வாங்கணும் ஆனா நமக்கு அந்த நேரம் ஒத்து வராதுன்னு நம்ம சொல்லுவோம் யாரப்பா ராத்திரில போய் லேகியத்துக்கு அங்க போய் நிக்கிறதுன்னு ஆனா அந்த நேரத்துல அங்க போய் அந்த லேகியத்தை பெற முடிந்தால் அது சகல் ரோக நிவாரணி என்று சொல்லுகிறாங்க ஏன்னா பெரியவங்க என்ன பண்ணாங்க சில விஷயங்களை சாப்பிடுங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்கன்னா நம்ம சேர்த்துக்க மாட்டோம் அதனால சாமி வேற சொல்லி கொடுத்தா அப்படியா தின் தொழில நம்ம பார்ப்போம் சொல்லி இப்ப வந்து ரசத்துல எதுக்காக வந்து ஜீரகம் மிளகு எல்லாம் போடுறாங்க மிளகும் ஜீரகமும் சரிமானத்துக்கு உரியது அதே மாதிரி தாரகுழம்புல எதுக்கு மல்லி போடுறாங்க பித்தத்தை கண்டிக்கும் நம்ம சாப்பா நம்ம சமையலில் சேர்க்குற எல்லா பொருளுமே வைத்திய பொருள்கள் வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு மிளகு எல்லாமே ஏதாவது ஒரு மருத்துவ குணம் மருத்துவ பொருள்களையே சேர்த்து அதை மருந்து மாறி கசக்காம சுவையான உணவாக்கி அறுசுவை உணவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் அதனால தான் இந்த நம் நாட்டு இந்திய உணவை தொடர்ந்து உண்கிறவர்களுக்கு வியாதிகள் சீக்கிரம் வரதில்லை மற்றவர்களுக்கு வியாதி சீக்கிரமாக வந்தது அப்போ இந்த தேகவியாதியும் போகட்டும் என்று சர்ம என்ற சொல்ல சொன்ன அடுத்து திச தூ என்றால் அருளட்டும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற எப்ப கொடுப்பார் அப்படின்ன இந்த ஸ்லோகத்தை நான் பாடினேங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அட மயூரகவியுடைய பாட்டாச்சே அப்படின்னு பெருமாள் உங்களுக்கு கொடுப்பார் ஆனா நீங்களும் கொஞ்சமாவது பக்தியா சொல்லணும் உங்களுக்கும் அதுல ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ற திசைத்துவங்கிற வார்த்தை எப்ப சொல்றதுன்னா பக்திக்கு பலனாக தெய்வம் ஒரு வரம் கொடுக்கறத திசைத்துவன்னு சொல்றது அருளட்டும் அப்படின்னு அர்த்தம் ராமகிருஷ்ணர் சொல்வார் இந்த உப்புல ஒரு பொம்மை செய்ங்க அதை தண்ணியில் போடுங்க அந்த பொம்மை அப்படியே கரைஞ்சு ஐடென்டிபிகேஷன் எல்லாம் மறைஞ்சிடும் இன்னொன்று துணியில் பொம்மை செய்யுங்க அதை தண்ணியில் போடுங்க அந்த பொம்மை தண்ணீரை உறிஞ்சி சொத சொதன் ஈரமாகுமே தவிர அது வடிவம் அழியாது ஒரு கல்லு பொம்மையை தண்ணீரில் போடுங்க உறிஞ்சவும் செய்யாது வடிவமும் மாறாது அப்படின்னு இன்னத்துக்கு இந்த பொம்மை வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா உப்பு பொம்மைதான் மகான்கள் அப்படிங்கிற பகவானுடைய பக்தி என்ற வெள்ளத்திலே உப்பு பொம்மைகளாகிய இந்த மகான்கள் விழும்போது அப்படியே கரைந்து இரண்டரை ஒன்றாகி விடுகிறார்கள் அவர்கள் முக்தி அடையக்கூடிய மகாத்மாக்கள் அப்படி இல்லாம நாங்க வந்து அப்படியே சோற நனைஞ்சிருவோம் மழையில நினைஞ்ச மாதிரி பக்தி வெள்ளத்திலே நனைஞ்சிருவோம் எங்க வடிவம் மாறது ஒரு பஜனை பாடுங்க அப்படியே கண்ணீர்லாம் வடிப்போம் நெக்கு நெக்கு நடிப்போம் ஆனா நாங்க அப்படியே உருப்படியா இருப்போம் நாங்க மறைய மாட்டோம் சொல்றாங்களே அதான் நம்ம கூட்டம் அதாவது நாங்க இருக்கிற மாதிரி தான் இருப்போம் ஆனா பக்தி எங்களுக்கு உண்டு அதான் துணி பொம்மையா இன்னும் சில இருக்குது அதான் கல்லு பொம்மையா என்னடான் பகவானே நேரில் தோன்றி பகவத்கீதையே உச்சரிச்சா கூட மூஞ்சியில காரி தப்பிட்டு போவோம் அதை இது வந்து கல் மாதிரி அது தண்ணீரை உறிஞ்சவும் உறிஞ்சாது இது உருவம் சிதையவும் சிதையாது அந்த இறுக்கமும் குறையாது அப்படியே இருக்கும் இப்படி மூன்று வகையாக இருக்கு அதில் இவர் என்ன சொல்றார் குறைஞ்சபட்சம் நீங்க துணி பொம்மையாகவாவது இருக்கணும் உப்பு பொம்மையாகிறதுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க நாங்கள் இப்போதைக்கு கரையிறதுக்குள்ளாய் கல்லுங்க கரையத்துக்கு ரெடியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ துணி பொம்மையாகவாது இருந்து அவனுடைய பக்தி வெள்ளத்திலே நீங்கள் ஆழும்போது அவன் என்ன சொல்றான் நிச்சயமா உங்களுக்கு அது அருள் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுல உங்களுக்கு இருபத்தஞ்சு அது ஒரு செக் மாறி இருபத்தஞ்சு பர்சன்ட் நிச்சயமா கேரண்டி மயூர் கவிய ஸ்லோகம் சொன்னீங்கிற காரணத்துக்காக அது பலன் கொடுப்பான் மீதி எழுபத்தஞ்சு அதுல ஒரு இருபத்தஞ்சு உங்க ஆச்சாரத்தை பொறுத்தது காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சொல்லுங்க அந்த இருபத்தஞ்சு கிடைக்கும் குறைஞ்சபட்சம் மூஞ்சியவாத கழுவுங்க அந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு இருபத்தஞ்சு அப்படியாச்சா அதுக்கு அடுத்தது என்னன்னா பொருள் உணர்ந்து சொல்லுது மந்திரத்தை அர்த்தம் உணர்ந்து சொன்னா அது வீரிய அர்த்தம் உணராமல் சொல்றான் மந்திரத்தினுடைய பவரை விட அர்த்தம் உணர்ந்து சொல்றதுக்கு ரெண்டு பங்கு வீரியம் அடுத்த இருபத்தஞ்சு அப்படி சொல்லியிருக்கு மீதி இருபத்தஞ்சு பக்தி விசுவாசம் அதாவது உள்ளன்போடு ஒன்றுபட்டு அது எவ்வளவுக்கு நீங்க பக்தி செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அது தீரியமா செய்யும் அப்ப உங்களுக்கு நூறு பெர்சன்ட் கிடைக்குது அப்பதான் உங்களுக்கு திசத்து அருள்வது கிடைக்கும் அந்த முதல் இருபத்தஞ்சு பெர்சன்ட் வருது ஏன்னா மகான்களுடைய வாக்கியங்கிறதுக்காக அதை சொல்றதுக்காக அந்த இருபத்தஞ்சு கிடைக்கும் கிடைக்குன்னா நாம மூட்டை மூட்டையாவது செய்திருக்கிற பாவத்துல அது எங்க தெரிய போகுது கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி அது வெளிப்படாம இருக்கும் அப்ப ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆரம்பித்த பிறகு பல பேருக்கு உடல் நோய் தீர்ந்ததாக இருக்கு அதனால அவங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது இப்ப ஒரு பையன் பரிச்சையில ஃபெயிலா போனோடனே அவங்க அப்பாட்ட சொல்றான் அப்பா இருந்திருந்து அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டியே அது நான் என் உட்கார்ந்து ஒரு வகுப்பறை அந்த செக்ஷன்ல ஒரு சொதை வந்திருக்கான் வாஜியானே அவன் மூஞ்சியை பார்த்தாலே சரஸ்வதிக்கே பைத்தியம் முடிச்சான் அவ்வளவு முட்டாள பாடமே சொல்லி தரல தொழில் தர தெரியலம்மா அப்ப அப்பா கேக்குறாரு சரிப்பா அதே கிளாஸ்ல அதே பெஞ்சில உட்காந்து படிச்சு ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்திருக்கிறானே அதே சொதை சொல்லி கொடுத்தானே அவன் வந்திருக்கிறான் அவன் எப்படி வந்தான் நீ மட்டும் எப்படி போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி இதே ஸ்லோகத்தை சொல்லி நமக்கு பலன் வரல ஏதோ படிச்சதோட தொண்டை தண்ணி போனதான் மிச்சம் அப்படின்னு ஆனா இதை சொல்லி பலன் அடைந்தவர் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால என்ன சொல்றேன் இவை வந்து உயிர் உள்ள ஸ்லோகங்கள் இதை நிஜ வாழ்க்கையில நம்ம அனுபவத்துல எலக்ட்ரிசிட்டிக்கு எப்படி உயிர் இருக்கு இப்ப வந்து ஒரு போன் கெட்டு போச்சுன்னா டெலிஃபோன் போன் இஸ் டெட் அப்படிங்கிறான் து சின்ன பையன்ல கா பேப்படும்பது எப்படி போயர் பையனுடைய வாழ்க்கை ஒரு உயிருள்ள மின்சார வயரினால் முடிக்கப்பட்டது சக்தி வெளிப்பாடு ஆற்றல் உயிரோட்டமா இருக்கிறத உயிருள்ள இந்த மந்திரங்களை நான் என்ன சொல்றேன் இது எப்போ எழுதப்பட்டது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது ஆனா அது உயிரோட்டமானவை என்பதை இந்த நடைமுறையில பாக்கிறோம் ஒருத்தர் ஒரு வெளியூருக்காரர் சொல்ற நானும் இந்து மதத்தில் எவ்வளவோ சாஸ்திரங்கள் நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் சூரிய சதகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறதே எனக்கு தெரியாது எனக்கு வயசு எழுபத்தஞ்சு ஆகி போச்சு இப்ப தான் நான் பத்தி இதெல்லாம் இந்த மகிமையெல்லாம் உங்க கேசட்ல கேட்டுட்டு நான் பலன் அடைகிற போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் ஆயுசு இருந்தா நிறைய சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ நாம வந்து ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுக்கு இதை ஒரு கருவியா பயன்படுத்திக்கலாம் மேல் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒவ்வொரு மதத்துக்கும் மித்தாலஜி இருக்கு இப்ப கிரேக்க நாட்டு மித்தாலஜின்னு சொல்றான் அதாவது மின்னாட்டர்னு ஒரு விலங்கு இருக்கு தீசியூஸ் ஒரு வீரன் இருக்கிறான் ஒரு பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கிறான் இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா இது எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் என்று விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது அந்த கதைகளுக்கும் நடைமுறைக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரவில்லை எல்லா உண்மைகளும் பொய் நிரூபிக்கப்பட்டு விட்டன இதுல மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா அந்த நாட்டு மித்தாலஜியை அவங்க இப்ப வெறும் மித்துதான் மித்துனாலே பொய்யு நர்த்தோம் இங்கிலீஷ்ல மித்துங்கிற வார்த்தையை அர்த்தம் பாத்தீங்கன்னா பொய்யை அர்த்தம் கட்டுக்கதையை நடத்தும் அதை மித்து என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள் ஆனா பிடிவாதமாக எங்க நாட்டு மித்தாலஜி மித் இல்ல அது நெஜன்னு சொல்ற ஒரே பைத்தியகாரன் இந்தியாதாரன்தான் என்னமோ வந்து ஒரு பத்து தலை இருந்துச்சான் ஒருத்தனுக்கு அவன் பேரு ராவணனா ராமன் இருந்துச்சான் ஒரு தலையா அந்த ஒரு தலை பத்து தலை அடிச்சிருச்சான் இந்த மித்தாலஜியில இருந்து அவங்க விடுபடவே மாட்டாங்களா இவங்களுக்கு இந்த மூட நம்பிக்கையிலிருந்து ஒரு விடுதலையே கிடையாதா எல்லா நாட்டுக்காரனும் அதை வெறும் கட்டுக்கத்தையுன்னு ஒத்துக்கிட்ட பிறகு இவங்க மட்டும் ஏன் அதை பிடிச்சுக்கி தெரியல என்று நிறைய நூல்களிலே நான் படித்திருக்கிறேன் ஆனா இதுக்கு என்ன பதில் அப்படின்னா இப்ப என்னால ஒரு பத்து தலை ராவணனை காட்ட முடியாது பேசுற ஆஞ்சநேயரை காட்ட முடியாது ஆனால் அந்த சாத்திரங்கள் நமக்கு காட்டி கொடுத்த சில மந்திரங்கள் அந்த மந்திரங்களை ஜபிக்கிற போது நாம் அடைகிற பலன்கள் அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த சாத்திரங்கள் கட்டுக்கதைகள் அல்ல இவை உயிருள்ளவை இன்றைய வாழ்வுக்கு வெரி மச் ட்ரூ அண்ட் அலைவ் டுடே சொசைட்டி இன்றைய சமுதாயத்துக்கு முழுதும் பொருத்தமாக உயிருள்ள ஒரு ஜீவன் உள்ளதாக இருக்கக்கூடியவை அப்போ இந்த மந்திரங்கள்ல அப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஊடாடி இருக்கு அதனாலதான் அதை யூஸ் பண்றவங்களுக்கு ஏதோ பலன் கொஞ்சமாவது கிடைக்குது இல்லைனா இப்படி வந்து தொண்ட தண்ணி போக நம்ம வந்து இந்த சூரிய சிதகத்தை ஒவ்வொரு புதங்களையுமே நான் கத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்க நேரத்தை விண்ணடிச்சு நீ உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நடைமுறையிலே இது பலன் அளித்திருப்பதாக பலர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது உங்க காதுக்கு அந்த நியூஸ் ரீச் ஆகாது ஏன்னா கத்துற வேணாம் தானே ஆனா சொல்றாங்க அத நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன் தொடர்ந்து நம்பிக்கை இழக்காமல் இதை நீங்க வந்து செய்துவாங்க உங்களுக்கு பலன் உண்டுங்கிறதுக்காக சொல்றேன் அடுத்து தேசகாம் ஏகதேசம் என்றால் அதிகமாக இருக்கும் இடம் அர்த்தம் சோபா சோபாங்கிறது ஒளி அதாவது சூரியனுக்குள்ளே ஒலியானது செறிவாக நிறைந்திருக்கிறதா இப்போ இனிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிட்றீங்க காஃபி இனிக்குதுன்னு தெரியுது ஆனா காஃபியில இனிப்பு செறிவா இருக்காது எப்பவுமே டீலையாவது கொஞ்சம் இனிப்பு கூட இருக்கும் காஃபில இனிப்பு ரொம்ப குறைவா தான் போடுவாங்க ஏன்னா கொஞ்சம் கசப்பா இருந்தா தான் நல்ல காஃபின்னு சொல்லுவாங்க குடிக்கிறவன் அது மாதிரி இருக்குது அந்த இனிப்பு வந்து மைல்டா மிதமா இருக்கு அதுக்கு வந்து அங்க ஏகதேசம்னு சொல்ல முடியாது இனிப்பு இருக்கு ஓரளவு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா கல்கண்டு எடுத்து வாயில போட்டிங்கன்னா அது உள்ளும் புறமும் எல்லா இடமும் ஒரே இனிப்பு தான் ஒரே சித்திப்பு தான் அதுக்குதான் ஏகதேசம்னு சொல்றது ஒரு பொருளானது ஒரு இடத்துல நெருஞ்சிருக்குமானால் சம்ஸ்கிருதத்தில் ஏகதேசம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இங்கே சோபா ஏகதேசம் அது ரெண்டு சேரும் போது சோபைகதேசம்னு வரும் ஒளியானது செரிவாக இதுக்கு மேல ஒளி நீங்க எங்கேயும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அங்கே இருக்குன்றான் அது உண்மையா பொய்யானு பார்க்கணும்னா நீங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சூரியன் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் தலையை குனிஞ்சு பார்த்தீங்கன்னா எதுன்னு நிற்கிறனாலும் உங்களுக்கு தெரியாது அவங்களை பார்த்து சிரிப்பா நீங்க பாட்டு பேர் மாதிரி முடிச்சுவிட்டு இருப்பீங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு கண்ணு குரடாக போச்சானா அந்த மிதமெஞ்சின ஒளியினாலே உங்கள் கண் பார்வையே போய்விடுகிறது எத்தனை லட்சம் மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு இங்கே இருக்கிற கண்ணை குரடாக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா நீங்க அங்கே போய் கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும் ராமாயணத்தில் ஒரு கதை உங்களுக்கு தெரியும் ஜடாயுவும் அவன் சகோதரன் சம்பாதியும் போட்டி போட்டு கொண்டு பறந்தார்கள் யார் அதிகமான உயரத்தில் பறக்கிறதுன்னு அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க எவ்வளவு உயரமா பறந்தாங்கன்னா இவர்களுடைய சிறுகுகள் பற்றி எரிய தொடங்கி விட்டனவன் அவ்வளவு ஹீட்யோ கிலோமீட்டர் உயரத்துல போயிருக்கான் இப்போ ராக்கெட் எல்லாம் நீங்க சமுதிரத்துல குதிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா விண்வெளியை வேகமாக ராக்கெட் சுற்றுகிற போது அது என்ன உலோகத்தினால் ஆனதுன்னா எத்தனையோ ஆயிரம் டிகிரி ஃபாரை ஹீட் இருந்தா கூட அது தீப்பற்றாத ஒரு உலகத்தினால நாங்க செய்திருக்கிறோம் அது அங்கிருந்து விண்வெளி உரசி கொண்டு வரும்போது பயங்கர உஷ்ணமா இருக்கும் அதை கடல் தண்ணியில போட்டா தான் அதை தான் நாங்க கடல்ல வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு உஷ்ணம் விண்வெளியில இருக்கிறது அந்த உஷ்ணத்தை இந்த ஜடாயுவும் சம்பாதியும் அடைகிற போது ஜடாயுவனுடைய ரெக்கையெல்லாம் லேசா பத்தி எறிய ஆரம்பிச்சுதான் அப்போ சம்பாதி சொன்னானா டே நம்ம போட்டியதோட ஒரு திருத்திக்கலாம்டா ஏன்னா இதுக்கு மேல போனோம்னா நம்ம ரெண்டு பேருக்கு ரெக்கை எரிஞ்சு போகுண்டா அப்படின்னானா அதுக்கு ஜடாயு சொன்னா என் ரெக்கையை எரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த போட்டி நான் விட்டு விடாப்புல இல்லை நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் அப்போ இந்த சம்பாதிக்கு சகோதர பாசம் வந்துருச்சு நான் போட்டியில் தோத்தாலும் பரவாயில்ல என் சகோதரன் சாக கூடாதுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான் இந்த ஜடாயு பறக்கிற இடத்துக்கு மேலே இவன் பறந்து தன் ரெக்கையினாலே நிழல் கொடுத்தான் அவன் இறக்கை எரிஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இவன் விரிச்ச போது என்ன ஆச்சுன்னா அந்த உஷ்ணம் எவ்வளவு அதிகமாக இருந்தது சம்பாதியினுடைய ரெக்கைகள் அனைத்தும் எரிந்து போயிடுது அவனால மேற்கொண்டு பறக்க முடியல அப்படியே சொத்துன்னு கீழே விழுந்துட்டான் அதை பார்த்துட்டு ஜடாயு பூமிக்கு இறங்கினான் இறங்கினான்னு வெண்வெளியிலிருந்து ஒரு பொருளோ ஒரு நபரோ கீழே விழுந்தால் அது என்ன இடத்துலதான் கரெக்டா விழுந்துச்சுன்னு வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஓரளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்தா கண்டுபிடிக்க முடியாது ஜடாயு தேடி பார்த்தான் தன்னுடைய சகோதரன் எங்க விழுந்து கிடக்கிறான்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல அவன் பாட்டுக்கு தண்ட வந்துட்டான் இந்த சம்பாதி எங்க வந்து விழுந்தான்னா ஒரு குறிப்பிட்ட முனிவருடைய ஆசிரமத்தில் வந்து விழுந்தான் அந்த முனிவர் பார்த்தார் ரொம்ப உயரத்திலிருந்து பறவை வந்து விழுகுது எவ்வளோ வேட்டக்காரன் நினைக்கிறேன் ஆனா வேட்டக்காரன் சுற்றிருந்தா ரெக்கையெல்லாம் இல்லாமல் கருகி போயிருக்குதே அது எப்படி இங்கிருந்து நெருப்பை அனுப்பினானுங்க என்று ஞானதிருஷ்டில பார்த்தார் ஞான பார்த்தா தன் சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினாலே இவன் தன் சில எரிந்து போய் வந்து விழுந்திருக்கிறான்னு உடனே அவருக்கு அப்படியே மனசு உருகி போச்சு பா பறவை இனத்துல சகோதர பாசம் எவ்வளவு இருக்கு போட்டியில தோத்தாலும் பரவாயில்ல எனக்கு ரெக்கை எரிஞ்சாலும் பரவாயில்ல என் சகோதரன் சாக கூடாதுன்னு ஒரு பறவை ரெக்கையை விரிச்சு பிடிச்சிருக்கு அதுல இந்த பறவைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பறவையை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சம்பாதியை எடுத்த அந்த முனிவர் தன்ம ஔஷதங்களாலும் மந்திர சக்தியினாலும் பரிபூர்ண குணமாகும்படி செய்து அதோட பேசுறார் அப்ப சம்பாதி சொல்லுது முனி எனக்கு நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க தவ சக்தியினாலே எனக்கு மறுபடி இறக்கைகள் முளைக்கும்படி பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ அவர் சொன்ன சொல்றார் அது என்னால் முடியும்பா ஆனா உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அதனால நீ இப்படியே இரு கொஞ்ச நாள் கழிச்சு ராவணன் சீதையை தூக்கிட்டு போவான் அதை நீ பாப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ராமனுடைய ஆள்கள் சில குரங்குகள் சீதையை தேடிக்கிட்டு வருவாங்க அந்த குரங்குகள்கிட்ட அந்த செய்தியை நீ சொல்லு தெற்கு நோக்கித்தான் ராவணன் போயிருக்கிறான் அசோக மனத்தில் இருக்கிறான்ங்கிற செய்தியை சொன்னா அந்த புண்ணியத்தின் பலனாக உனக்கு ரக்கம் முளைக்கும் என்று அந்த முனிவர் ஆசீர்வாதம் பண்ணினார் அதுக்கப்புறம் அந்த பறவைக்கு வேண்டிய உணவை எல்லாம் அன்றாடம் முனிவர் வந்து தானே கொண்டு வந்து கொடுத்தார் உனக்கு உணவு பஞ்சம் இருக்காது என்று தீர்மானித்த போது இந்த சம்பாதி கண்ணுக்கு தென்படுகிறான் ஜடாயு செத்து போயிட்டாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் அழுது ஐயோ ஜடாயு செத்துட்டானா நான் என் ரெக்கையெல்லாம் கொடுத்து என் வாழ்வை தியாகம் பண்ணி காப்பாத்தின சகோதரன் செத்து போயிட்டானா அப்படிங்கிற போது நீங்கள் யார் நீங்கள் யார் பரஸ்பரம் கேட்டுக் அந்த முனிவர் சொன்னபடி ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போன செய்தையை அனுமன் முதலாளருக்கு சம்பாதி சொல்லுகிறான் உடனே அவனுடைய சிறுகளை எல்லாம் முளைத்து விடுகின்ற ராமாயணத்தை பாக்குறேன் இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா சோபைக்க தேசகா செறிவான ஒளியும் உஷ்ணமும் சூரியனிடம் இருக்கிற அளவுக்கு நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு தலானியில இதுக்கு மேல நம்ம பஞ்சு திணிக்க முடியாது திணிச்சா வெடிச்சிடும்னு இருக்கு இந்த காத்து ஊதுற தலாணி இருக்கு பாருங்க அதுல கம்ப்ரஸர்ல போய் அட்டாச் பண்ணி விட்டு நீங்க பாட்டுக்கு ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும் ஓரளவுக்கு தலாணி விரையும் அதுக்கு மேல பட்டாரனு உஷ்ணத்தையும் நெருப்பையும் சமுத்ரே திங் மாத்தங்கோ உத்தம அங்கேஷு அபிநவ விநிஹிதா அபிநவ நிகிதூர ரேணுஹு சீம்னிச்சேம்னஹா சுரஷிகிரி புவோ ஜாயதே யக பிரகாசிம்னா அசோ கராம்சோ ருஷசி திஷதூபக ஷர்ம ஷோபைக தேசகா இன்றைய உபயதாரர்களான வைஷாலுபதி திருமதி லட்சுமிபயமே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன்னார்